வணக்கம் நச்சினை முன்னூற்று தொண்ணூத்தி மூன்றாவது செய்தி சேவை மார்ச் பதினாறு இரண்டாயிரத்தி பங்குனி மாதம் இரண்டாம் நாள் சனிக்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழகச் செய்திகள் திட்ட அனுமதியில்லாமல் விவசாய நிலங்களில் செயல்படும் நூற்று பத்து கடைகளை உடனே மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு அல்லது மூன்று டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஸ்டெல்லாமீஸ் கல்லூரியில் ராகுல் காந்தி பங்கேற்ற நிகழ்ச்சிக்கு எப்படி அனுமதி கொடுத்தீர்கள் என்று விளக்கம் கேட்டு கல்லூரி கல்வி இணை நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் இந்து அறநிலையத்துறை முன்னாள் ஆணையர் வீர சண்முகமணி அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் குமிடிப்பூண்டி ரயில் நிலையத்தில் எக்ஸ்பிரஸ் ரயில் நின்று செல்ல பரிசீலனைப்படும் என்று ரயில்வே அதிகாரி கூறியுள்ளார் நாடாளுமன்ற பொதுத்தேர்தல் ஒட்டுப்பதிவு தமிழகத்தில் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி நடப்பதால் பள்ளிகளுக்கு எட்டு நாள் முன்னதாக கோடை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது கீழடி அகழாய்வு விவகாரத்தில் மத்திய அரசின் பிடிவாதமாக இருப்பது ஏன் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது இந்திய செய்திகள் மேற்கு வங்க மாநிலத்தை மிகவும் பதற்றமான மாநிலமாக அறிவிக்க தேர்தல் ஆணையத்திடம் பாஜக வலியுறுத்தியதை எதிர்த்து ஆளும் திரிமூல் காங்கிரஸ் கட்சியினர் தர்ணாவை தொடங்கியுள்ளனர் அருணாச்சல பிரதேச முதல்வர் பெமா காண்ட் மீது இளம்பெண் ஒருவர் கூறியுள்ள பலாத்கார புகாரில் தலையிட உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது நியூசிலாந்தில் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு பிரதமர் மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் நியூசிலாந்து நாட்டில் இரண்டு மசூதிகளின் தாக்குதல் ஒன்பது இந்தியர்களை காணவில்லை என தகவல் வெளியிடப்பட்டுள்ளது கூகுள் மேப் புதிதாக தனது செயலியில் விபத்தை பற்றியும் விரைந்து செல்ல முடியாத சாலைகளை பற்றியும் மற்றவர்களுக்கு தெரிவிக்கும்படியான புதிய வசதியை அறிமுகம் செய்ய உள்ளது அமெரிக்காவுக்கு வேலை தேடித் தருபவர்கள் அங்கேயே சட்டவிரோதமாக நிரந்தரமாக தங்குவதற்கேற்ப போலி திருமணங்கள் நடத்தியதாக இந்தியர் ஒருவர் பிடிபட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசுக்கு ஸ்வீடனைச் சேர்ந்த பதினாறு வயது சிறுமி கிரிக்டா இன்பக் பரிந்துரைக்கப்பட்டுள்ளார் நியூசிலாந்தில் முஸ்லிம் பள்ளிவாசலில் இடம்பெற்ற துப்பாக்கி தாக்குதலின் முக்கிய சுத்திரதாரி என கைது செய்யப்பட்டுள்ள நபர் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்தவர் என்பது உறுதி பிரதமர் ஸ்காட் மோரிசன் இந்த தாக்குதலை கடுமையாக கண்டித்துள்ளார் வணிகச் செய்திகள் நாட்டின் உணவுப் பொருள் பணவீக்கம் பிப்ரவரி மாதத்தில் இரண்டு புள்ளி தொன்னூற்று மூன்று மத்திய அரசு வெளியிட்ட புள்ளி விவர அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தவறான மற்றும் பொருத்தமற்ற விளம்பரங்களை இணையதளத்தில் இருந்து நீக்கியுள்ளதாக கூகுள் நிறுவனம் தெரிவித்துள்ளது ஆப்பிள் நிறுவனம் ஐபோன் விற்பனையை இந்தியாவில் நிறுத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது குளிர்பானங்கள் உற்பத்தியில் முன்னணியில் திகழும் அமெரிக்காவைச் சேர்ந்த கொகோ கோலா நிறுவனம் ஆண்டுக்கு முப்பது லட்சம் டன் பிளாஸ்டிக் பொருட்களை பேக்கேஜிற்கு பயன்படுத்துவதாக அறிவித்துள்ளது வாடிக்கையாளர்கள் வாட்ஸ்அப் மூலம் வரும் தகவலில் தங்களது வங்கிக் கணக்கு விவரங்களை தர வேண்டாம் என பாரத ஸ்டேட் வங்கி தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் 12 வருடத்திற்கு பிறகு டெல்லியில் விளையாடும் வாய்ப்பு கிடைத்துள்ளது என்று இந்திய அணியின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளர் இஷாத் சர்மா கூறியுள்ளார் தோனியை இந்த இடத்தில் இறக்குங்க அதுதான் இந்திய அணிக்கு நல்லது என்று அனில் கும்ப்ளே அறிவுரை கூறியுள்ளார் ராகுல் டிராபிக் வார்னே போன்ற முன்னாள் வீரர்களை கௌரவிக்க இருக்கிறது ராஜஸ்தான் ராயல்ஸ் நியூசிலாந்தில் கிளப் போட்டியின் போது மோதல் எதிரணி வீரரின் மூக்கை உடைத்தவருக்கு ஓராண்டு தடை விதிக்கப்பட்டுள்ளது திரைச்செய்திகள் பாடகி சின்மையை தென்னிந்திய திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி டப்பிங் கலைஞர்கள் சங்கத்திலிருந்து நீக்கி பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உரிமையல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அட்லியின் இயக்கத்தில் நடித்து வருகிறார் தளபதி விஜய் ஏ நிறுவனம் தயாரிக்கும் இப்படத்தில் ஹீரோயினாக நயன்தாரா நடித்து வருகிறார் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்பில் வெளியான கனா தெலுங்கில் ரீமேக் செய்யப்படுகிறது இத்துடன் நச்சினையின் செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்